சீர்காழி புத்திரிலிருந்து காணா ரேவதி கணேசன் அவர்கள் வழங்கும் நட்டினியின் கவிதையின் பெண் சீதனம் என்ற கொடுமையால் சீரடிந்து போகிறாள் மாமியார் என்ற கொடுமையால் மனநொந்து போகிறாள் தாளி என்ற பூட்டுக்குள் சிறைப்படுகிறாள் பெண்